ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் ஷாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் அவஹந்திஹோமம் என்கிற தலைப்பில் ஆவஹந்திஹோமத்தில் நாம் உபயோகிக்கக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தத்தை விரிவாக பார்க்கிறோம் இந்த ஆவஹந்திஹோமம் இரண்டு பகுதிகளாக இருக்குன்னு பார்த்தோம் முதலில் பிரணவாத்மக்கமாக உள்ள இந்திரனை பூஜித்து ஜபம் பண்ணுறது அப்படின்னு முதல் பகுதி ஹோமம் பண்ணுறதுங்கிறது இரண்டாவது பகுதி ஜபம் பண்ண வேண்டிய மந்திரம் வேறு ஹோமம் பண்ண வேண்டிய மந்திரம் வேறு பொதுவாக எந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறோமோ அதே மந்திரத்தையே சொல்லி ஹோமம் பண்ணுறது அப்படின்னு தான் அனைத்து ஹோமங்களிலும் ஆனால் இங்கு மாத்திரம் ஜபத்திற்கு மந்திரம் தனி ஹோமத்திற்கு மந்திரம் தனி அப்படின்னு இரண்டு பாகமாக வேதமே நமக்கு அமைச்சு கொடுக்கறது அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம்னு பார்க்கிற போது எஸ்ந்தசா மிருஷோ விஸ்வந்தோமூவ சமேந்திரோ மேதய அஸ்ப்ணோத்து அமிர்தரணோயீரம் மே விச்சர்ஷணம் जिह्वा मधुमत्तमा करना अभ्याम भूरि भूरिविश्रुव ब्रह्मण कोशो मेधया पिहिता श्रुत मे गोपाया इंद जबं मंत्र जब बनवें मंत्र मंत्रसाषभो विश्व मुदल प्रणवात्मक பூஜை செய்த இந்திரனுடைய சந்நிதியில் பண்ண வேண்டிய ஜபம் சந்தசா மிருஷபா யஹா சந்தசா மிருஷபா சந்தகா அப்படின்னா நாம் வாக்குனால் உபயோகிக்கக்கூடியதான அனைத்து சப்தங்களுக்கும் சந்தகான பெயர் வார்த்தைகள் அனைத்து வார்த்தைகளுக்கும் சந்தகா அப்படின்னு பெயர் மனுஷர்கள் மாத்திரமில்லை ஜீவராசிகள் அனைத்துமே பிராணிகள் பக்ஷிகள் மரம் செடி கொடிகள் பஞ்சபூதங்கள் அனைத்துமே ஒவ்வொரு விதமான சப்தங்களை ஏற்படுத்தி கொண்டே சத்தத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது இந்த அனைத்து சப்தங்களுக்கும் அதிபதி தலைவன் யார் அப்படின்னா அந்த பிரணவாத்மகமாக உள்ள இந்திரன் பிரணவம் அப்படின்னா ஓம்காரத்திற்கு பிரணவம்னு பெயர் அந்த பிரணவம்தான் அனைத்து வார்த்தைகளுக்கும் முதல் முதலாக இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வர ரூபமாக சப்தம் சந்தசா மிருஷபா அனைத்து வார்த்தைகளுக்குள்ளும் சிறந்தது அப்படி சிறந்ததாக அந்த பிரணவமும் இருக்குது அந்த பிரணவாத்மகமாக உள்ள இந்திரனும் அப்படி நமக்கு பிரகாசிக்கிறார் அத்சம்ப அனைத்து தேவதைகளுக்கும் அதிபதியாகவும் அனைத்து தேவதைகளும் ஆவிர் பவிப்பதற்கு முதல் முதலாக ஆவிர் பவிச்சவராகவும் இந்திரன் இருக்க அமிர்தாத் அமிர்தம் அப்படின்னா அமரணர்மாக அர்த்தம் மரணம் என்பதே இல்லாதவர்களுக்கு தேவாகான்னு பேர் தேவதைகள் அப்படின்னு சொல்கிறோம் தேவதைகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நமக்கு மரணம் என்பது கட்டாயம் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது ஜாத்தசியஹி த்ருவோ மிருத்தியு த்ருவஞ்சன்ம மிருதசேச்ச பிறந்தவனுக்கு இறப்பு என்பது உண்டு இறந்தவனுக்கு பிறப்பு என்பது கட்டாயம் உண்டு ஆனால் பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்படின்னு உள்ளவர்கள்தான் தேவதைகள் இறந்தவன் தான் பிறக்க போகிறான் அந்த இறப்பு என்பது இல்லைன்னா அவன் எங்கே பிறக்கிறது எப்பொழுதுமே இருக்கானே முதலில் நம் வாழ்க்கையில் நமக்கு முதலில் வரக்கூடியது இறப்பு தான் இறந்தவன் தான் இறந்ததினாலே தான் நாம் ஒவ்வொருவரும் பிறக்கிறோம் அப்போ அந்த இறப்பு என்பதை நாம் நிறுத்தணும் தவிர்க்கணும் அந்த இறப்பு என்பதை நமக்கு இல்லாமல் செய்பவர்கள்தான் தேவதைகள் தேவர்கள் ஈஸ்வரன் சமேந்திரோமேதயா அஸ்புருணோதூ அப்படி அனைத்திற்கும் ஆதாரமாகவும் முதல் முதலாகவும் ரிஷபாக சிறந்தவராகவும் உள்ள அந்த இந்திரனானவர் தேவராஜானு இந்திரனுக்குப் பெயர் அப்படி தேவதைகளுக்கெல்லாம் ராஜா போல அதிபதியாக உள்ள இந்திரனானவர் எனக்கு சில அனுகிரகத்தை செய்யணும் என்ன அனுகிரகம் அப்படின்னா மேதயா அஸ்பிருணோதூ சஹா இந்திரா மேதயா ஸ்பிருணோது அப்படி சிறந்தவராக உள்ள இந்திரனானவர் என்னை மேதயா ஸ்பிருணோது மேதா அப்படின்னா நல்ல ஞாபக சக்தி அனைத்து வித்தியைகளையும் கிரகிக்கக்கூடிய சக்தி நம்முடைய மூளை மூன்று விதமாக செயல்படுறது அதாவது அனைத்து விஷயங்களையும் சரியான முறையில் கிரகிக்கிறது கிரகிச்சதை நம்முடைய மனசில் நிலைநிறுத்துறது நம்ம மூலையில் நிலை சரியான தக்க சமயத்திலே வெளிப்படுத்துறது இது மூன்றும் மூளைக்கு கட்டாயம் தேவை மேத அதுக்கு தான் மேதானு பேர் மேதான்னா இது மூன்றையும் குறிக்கிறது அனைத்து வித்தியைகளாகட்டும் உலக விஷயங்கள் அனைத்தையும் சரியான முறையில் என்னுடைய புத்தி சக்தி என்னுடைய புத்தியானது கிரகிக்கணும் அப்படி படிக்க படிக்க மறந்துண்டே வருதுன்னா பிரயோஜனம் இல்லை படித்து படிக்க படிக்க ஒருத்தனுக்கு மறந்துட்டே இருக்குதுன்னா அனைத்தும் படித்தவன்னு வேடிக்கையாக சொல்கிற வழக்கம் ஏன்னா அனைத்தும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படி இருக்கக்கூடாது படித்த படிப்பு நிலையாக புத்தியில் நிலை நிற்கணும் அதை சரியான தக்க சமயத்திலே வெளிப்படுத்தத் தெரியணும் இந்த சக்தியை எனக்கு இந்திரனானவர் அனுகிரகம் பண்ணணும் அமிர்தசிய தேவதாரணோ பூயாசம் தாரணோ என்னுடைய மேதா சக்தி இருக்கணும் என்னுடைய புக்தி அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோடு இருக்கணும் அப்படி தான் இருக்குது ஒவ்வொருவருடைய மூளையும் பத்து கம்ப்யூட்டருக்கு சமம் ஆனால் அதே நமக்கு வெளிப்படுத்த தெரியல அப்படி இருக்கக்கூடாது என்னுடைய புத்திசக்தி எவ்வளவு அப்படின்னு நானே கிரகிக்கும்படியாக ஆகணும் எதற்கு அமிர்தசிய அமிர்தத்துவ பிராப்தி ஹேதோகோ என்னுடைய படிப்பை வைத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணத்தை நான் ஜெயிக்கணும் அப்படி சக்தியை எனக்கு இந்த பிரணவாத்மகமான இந்திரன் அனுகிரகம் பண்ணணும் ஷரீரம் மே விச்சர்ஷனம் அதற்கு ஆதாரமாக உள்ளது இந்த தேகம் ஷரீரம் ஷரீரம் ஆத்தியம் கலு தர்மசாதனம் சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால்தானே மற்ற காரியங்களில் நாம் ஈடுபட முடியும் அப்படி என்னுடைய இந்த சரீரமானது விச்சர்ஷனம் அனைத்து இந்திரியங்களும் சரியான முறையில் செயல்படணும் என்னுடைய உடம்பில் அங்கங்கள்னு என்ன இருக்கோ அனைத்தும் ஆரோக்கியமான முறையில் செயல்படணும் ஜிஹ்வா மே மதுமத்தமா மேஜிஹ்வா மதுமத்தமா என்னுடைய வாக்கு அது மதுமத்தமாக நல்ல வார்த்தைகளையே வெளியிடணும் மற்றவர்களுக்கு ஒரு கோபத்தையோ தாபத்தையோ ஏற்படுத்தக்கூடாது எப்பொழுதும் என்னுடைய வாக்கிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வரணும் கர்ணா அபியாம் பூரி விஸ்ரூபம் என்னுடைய காதுகள்னாலே எப்பொழுதும் நல்ல விஷயங்களே கேட்டுருக்கணும் நல்ல விஷயங்கள் என்னுடைய காதில் விழணும் பிரம்மண கோஷோசி மேதயா பிஹிதா பிரம்மனஹ் கோஷோசி இவ்வளவு செய்ய முடியும் என்கிற ஸ்தானத்தில் உள்ள ஹே இந்திரா நீ எங்க இருக்கேன்னா பிரம்மண கோஷோசி பிரம்மணஹா பரமேஸ்வரனுடைய கோஷோசி ஸ்தானத்தில் இருக்கேன் பரமேஸ்வரன்தானே ஈசான சர்வ வித்யா நாம் அப்படின்னு வேதம் சொல்கிறது அனைத்து வித்தியைகளுக்கும் அதிபதி அனைத்து வித்யகளாகவும் உள்ளவர் யாருன்னா பரமேஸ்வரன் அனைத்து பூதங்களாகவும் உள்ளவர் பஞ்சபூதங்களாகவும் உள்ளவர் பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்தானத்தில் இருப்பதனாலே எனக்கு இவ்வளவு செய்து மேலும் சில அனுகிரகத்தை என்ன அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்